நேர்களுக்கு வணக்கம் தினமரி துறைக்காக உங்கள் நிலைமையிலும் நம்ம வந்து பிரியாணி எல்லாம் செய்யும் போது டம் போடுறதுக்கு முன்னாடி வாழலைய வச்சுட்டு டம் போட்டு மூடி வச்சு சமைச்சு பாருங்க இந்த வாழலையில உள்ள சத்தெல்லாம் அதுல இறங்கி சம டேஸ்டா இருக்கும் வாசனையாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்